மயில்லா கதா முடிந்ததா ஐயோ முயா காரிய ونشهد أن نسجدنا مولانا محمداً عبده ورسوله صلى الله تعالى وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً كثيراً كما باتنا فيا عباد الله رزيكم إيايا أولاً لتقوى الله وقال الله رعىي ببيتك المطول فضلهم يقيم الصلاه فجاء الافلاكه من دنيا النار تهدي اليهم ورزقهم من الثمرات لعلهم يثوب وقال النبي صلى الله عليه وسلم اذا قام ما செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய கிடையாது தோழர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய தரவாக்கும் என்னென்ன உண்டாகும் அல்லாஹுடைய சரியாகவே வாழ்விய எல்லா சட்டங்களிலும் ரப்பாகிய அல்லாஹு பயந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் முதலில் நான் செய்து வருகின்றேன் அல்லாஹுடைய நல்லே அல்லாஹ் இவ்வாஹிம் அழைத்தலாம் அவர்களை பெண்களுடைய முகம்மது சொல்லுல்லாம் அலி செல்லம் அவர்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் எமக்கு மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய தியாகங்கள் அதிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது அவருடைய குடும்பம் செய்த தியாகம் அதிலே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை முன்மாதிரிகளை நான் வைத்திருக்கிறேன் என்ற கருத்தை அல்லாஹ் பகவான் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் சகோதரிகளை முடியாதேன் அல்லாஹ் நல்லேன் இந்த ஹச்சுடைய முதல் அந்த பத்து துறையுடைய நாட்களில் பெருமதியான நாட்களை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம் நவீப்ராஹிம் அலையத்தலாம் அவர்களுடைய தியாகத்தினால் இந்த பெரிய ஒரு வணக்கம் கிடைத்திருக்கிறது இப்ராஹிம் அலையத்தலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்மாதிரி இருக்கிறது அது முழுக்க முழுக்க தியாகத்தினால் வந்த உண்மாதங்களாகும் உலகத்தில் மனிதன் தியாகம் செய்ய முடியுமா என்று சொல்லும் அளவுக்கு இப்ராஹிம் அடைய தியாகங்களை எமக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள் அல்லாவதுக்காக தியாகம் செய்வதிலே இப்ராஹிம் அடையுலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உதாரணமாகவும் எமக்கு இருக்கிறார்கள் சின்ன வயதிலே காவிரான தன் தந்தை சிலைகளை விற்கிறார் ஆதர் தந்தை சிலை விற்கிறார் மகளும் சிலையை உடைக்கக்கூடியவராக இருக்கிறார் ஏகக்கூடியவர்களாக இருக்கிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய தந்தை குபே ஊறிக்கோயிருந்தார்கள் சின்ன வயதில் தன் தந்தையை பார்த்து கேட்கிறார்கள் என் அருமை தந்தையே பார்க்காத உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாத இந்த சிலைகளை ஏன் நீங்கள் வணங்க வேண்டும் இப்படியாக தகதாகப்ரா அறிவு அந்த என்னிடம் வந்திருக்கக்கூடிய விடயத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் நேரான வழியில் காட்டுவேன் வணங்காதீர்கள் உங்களை குடித்துவிடலாம் நீங்கள் உதவியாளராக மாறிவிடலாம் என்பதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்ன நேரத்திலே இப்ராஹிம் அலை அவர்களை துணையாக இருந்த தந்தை பேசுகிறார் ஏ ஐபுராஹிம் அன்சாலிஹத்திய ஐபுராஹி என்னுடையே நான் தான் வருவேன் நான் தான் அந்த குற்றத்துக்கு பதில் கொடுப்பேன் என்னை விட்டுவிட்டு தூரமாக சென்று விடு என்று இப்ராஹிம் அலை தந்தை விரட்டுகிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் எங்களை போன்று ஒழுக்கம் இல்லாதவர் அல்ல எதிராக பேசக்கூடிய இப்ராஹிம் அலிஸ்லாத்தின் தந்தையை இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்கிறார்கள் அடைக்க என் தந்தையை உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் உங்களுக்காக நான் செய்வேன் பே சகோதார்களே இன்னொரு சட்டத்தில் இவராகி வளையலாம் அவர்கள் அந்த சமூகத்தாரையும் தன் தந்தையை பார்த்து கேட்கிறார்கள் மகாதியுத்தமாக பணங்கக்கூடிய இந்த சிறைகள் இவர்கள் என்ன அவர்களுக்கு சொல்கிறார்கள் எங்களுடைய மூதாயர்கள் வணங்குவதை சின்ன வயதுதான் தியாகம் செய்யக்கூடியவர்கள் அல்லாவுக்காக முழு சமூகத்திற்கும் எதிராக எந்த சக்திக்கும் பயப்படாமல் பேசக்கூடிய ஒரு மனிதராக வளர்ந்து வந்தார் இலி இஸ்லாம் சொல்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையை கொண்டு வந்து பேசுகிறாயா அல்லது எங்களை விளையாடுகிறா எடி வண்ணுகிறாயா எங்களுடைய கடவுளுக்கு நீ ஏற்றுவது என்ன விளையாட்டா என்று கேட்டுகிறார்கள் பேசிக் கொண்டார்கள் எல்லோரும் உங்களுடைய விழாவுக்காக சென்றதற்கு பின்னால் மீது ஆணையாக உடைப்பேன் அப்படியே அவர்கள் போய்விட்டார்கள் வா நீளைக்கு போவோம் நீயும் இப்ராஹிம் அலைகிறார்கள் நான் ஒரு நோயாளியாக இருக்கிறேன் என்னை விட்டுவிடுங்கள் நான் நோயாளியாக இருக்கிறேன் இவர்கள் அனைவரும் போனதற்கு பின்னால் இப்ராஹிம் அலே அவர்கள் சிலைகள் இருக்கும் வடக்குள்ளே போய் ஒவ்வொரு சிலைகளையும் துண்டு துண்டாக உடைத்து சீலை போட்டார்கள் கடைசியாக கோளறியை எடுத்து எடுத்துக்கு சென்று ஆயுதத்தை எடுத்து பெரிய சிலையில் கடத்திலே கொழுவினார்கள் இவர்கள் வந்து பார்க்கிறார்கள் சிலைகள் எல்லாம் நாம் பணங்கும் கடவுள்கள் இந்த கொடூரமான வேலையை செய்தது யார் என்று அந்த மக்கள் கேள்வி கேட்டார்கள் இன்ன ஒரு அப்படி செய்தவன் நிச்சயமாக ஒரு அநியாயக்காரனாகத்தான் இருக்க முடியும் என்று பேசுகிறார்கள் மக்கள் சொன்னிம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் இவைகளை இப்ராஹிம் அலை இஸ்லாம் மூன்று பேர் அந்த இடத்திலே உனக்கு மாத்திரம் இருந்தார்கள் தனிமையில் இறந்து கொண்டு அல்லாவுக்காக ஒரு ஊரிலே சிலைகளை உடைத்து அந்த மக்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிமுடைய வேலைதான் இப்ராஹிம் இப்ராஹிமே இந்த வேலையை செய்தது கடவுள்களை உடைத்தது நீதானா இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொல்கிறார்கள் உடைத்து கிடக்கிறார்களோ எவர்கள் துண்டு கொண்டாளை கிடக்கிறார்களோ அந்த சிலைகளிடம் போய் கேட்டு அவைகள் பேசினால் அவைகள் உங்களுக்கு பதில் சொல்லும் நாம் ஏற்படும் அநியாயத்தை கூட தடுக்க முடியவில்லை தன்னை இன்னொருவன் அடிக்கும் போது கூட தன்னால் காப்பாற்ற முடியவில்லை இப்படி ஒரு விடயத்தையா நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்தோம் என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் படித்துக் கொள்கிறார்கள் என்றாலும் அவர்களுக்கு இருந்த பெருமை விட்டுகள் மீது அவர்கள் அவர்களை பேசுவதை தடுத்தது உண்மைக்கு வழிபடுவதை தடுத்தது உண்மை வந்ததற்கு பின்னாலும் சத்தியம் தெரிந்ததற்கு பின்னாலும் அவர்கள் அந்த புகரலை புரிவாகமாக இருக்கிறார்கள் சொல்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய உதவி செய்வதாக இருந்த பிரமாண்ட பிரமாண்ட ஒரு குழியை ஒத்துங்கள் பிரமாண்ட புலி எவ்வளவு ஒரு பெரிய புலி என்றால் வானத்திலே பறக்கும் பறவை பறவைகள்டலுக்கு மேலால் பறக்க மாட்டாது அவர்களில் ஒரு பெண் நோய் வாய்ப்பால் அவள் நியத்து வைப்பாள் என்னுடைய நோய் சுகமானால் இந்த இப்ராஹிமை எரிப்பதற்கு நெருப்புக்கு நான் கொல்லிக் கொடுப்பேன் என்று நீர்த்தி வைப்பாள் முழு ஊரும் சேர்ந்து அம்மா என்று சென்ன ஒரு அடியானை எரிப்பதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நெருப்பு ஊட்டப்படுகிறது நெருப்புக்குள்ளே நேரடி யாரும் எரிப்பதற்காக மிக பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு தோண்டப்படுகிறது அழைக்கப்பட்டு மத்தியிலும் உரிய உடுப்பில்லாமல் கலத்தப்படுகிறார்கள் அவர்களை உரிய உடுப்பு கலரப்பட்டு கைகளும் கால்களும் கட்டப்பட்டு உரியாணியாக ஒரு படைப்பு வைக்கப்படுகிறது அலை இஸ்லாம் அவர்கள் கல்வியாவுல சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை கொண்ட கரிமாக்களை இப்ராஹிம் அணி சிலாம் அடிகிறார்கள் பொ தயாரிக்கப்பட்டு அந்த பொறிக்கு மேலே எப்படிப்பட்ட நேரம் ஆடைகள் சேர்ந்து எரிப்பதற்கு எத்தனை நேரத்தில் இதனால சொல்றான் இப்ராஹிம் அலி வாழ்க்கையில் அல்லாஹுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய சிறந்த பண்புகள் இருக்கிறது என்ற கருத்தை குவான் சொல்லிக் கொண்டிருக்கிறது பெரியார்களே அல்லாஹு நல்லறியார்களே இப்ராஹிம் அலி இஸ்லாம் வணங்குவதிலே நான் பூமியில் தனிமையாக இருக்கிறேன் இப்பொழுது அந்த மக்கள் இப்ராஹிம் அடையை அந்த பொறி மூலமாக நெருப்புக்குள்ளே தூக்கிடுகிறார்கள் எ போன்ற வலை இனமானவர்கள் பட்டி கடனை நாடுபவர்கள் அல்ல உதவிதான் அப்படி வரக்கூடிய உதவியை கூட இப்ராஹிம் அலை சொல்கிறார்கள் அம்மா இலை கபலா நீங்கள் செய்யும் உதவியின் பக்கம் எனக்கு தேவையில்லை கல் என்னையும் என்னை படைத்தவனையும் விட்டு விடுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் சகோதரர்களே நெருப்புக்குள் நிழும்போது அல்லா எனக்கு போதுமானவன் பொறுப்பு சாற்றுவதிலே நம்பிக்கை வைப்பதிலே காரியங்களை ஒப்படைப்பதிலே என்றே அல்லாஹ் மிக சிறந்தவன் என்ற கருத்தை இப்ராஹிம் அடையிட்டா ஒழிகிறார்கள் அல்லாவுடைய கட்டளை ஏழு வானங்களையும் தாண்டி அல்லாஹுடைய கட்டளை நேரடியாக நெருப்புக்கு வருகிறது எங்களுடைய பேசுவான் தண்ணீரோடும் பேசவும் வைப்பான் இப்ராஹிம் அடையின் அல்லாஹுடைய உதவி வருகிறது உதவி செய்கிறான் அல்லாஹ் யானா நெருப்புக்குள்ளே விடுகிறார்கள் இப்ராஹிம் அலை கட்டியிருந்த கயிறுகள் எரிகிறது இப்ராஹிம் அலை நிம்மதியாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய அனுபிலேந்த இப்ரா நெருப்பு சொல்லுவில்லையே அபுரா கலந்தவர்கள் ஒரு ரிவாயத்தை எமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்து கலிமத்தின் காடகா அபு இப்ராஹிம் அலை இப்ரா சொல்கிறார்கள் உலகத்தில் இருக்கும் ரப்புகளை விட ஒன்றுடைய ரப்புத்தான் சிறந்தவன் இப்ராஹிமே என்று அந்த காட்சியை பார்த்து இப்ராஹிம் அலை சுலாக்கின் தந்தை பேசுகிறார் இராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நெருப்புக்குள்ளே இருந்து 40 அல்லது 50 நாட்கள் இன்பமாக வாழ்ந்தார்கள் நெருப்பு சுடக்கூடியதுதான் நெருப்பு பயங்கரமானதுதான் உருவாயித்துள்ள அவர்கள் கூட நெருப்பை எச்சரிக்கை உலகத்திலே நீங்கள் வாழும் போது இரவு காலங்களில் நெருப்புகளை அணைத்துவிட்டு நெருப்பு உங்களுக்கு விரோதி என்ற கருத்தை பயங்கரமானதுதான் ான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்கிறது இப்பே இருந்து வெளியே வந்து கொள்கிறார் வாழ்க்கை கூறாக என் வாழ்நாள் கூறாக அந்த நெருப்பு இருந்திருக்கிறேன் அந்த நெருப்புக்குள் நான் அவ்வளவு நிம்மதியாக இருந்தேன் என்ற கருத்தை நடக்கும் போதோ உலகத்திலே சிரமங்கள் வரும் சில கசப்புகள் வரும் ஆனால் அல்லாஹ் இப்ராஹிம் எப்படி நிம்மதியாக நெருப்புக்குள் வாழ வைத்தாலோ அதே போல் அல்லாஹ் வாழ வைப்பார் பார்ப்பார்கள் ஆனால் அவனுடைய உள்ளத்திலே அங்கா நிம்மதியை கொடுப்பது அங்காவுடைய பொறுப்பு அயாப்பம் நாங்கள் மனமான வாழ்வை கொடுப்போம் ஆனால் என்னுடைய கட்டளையை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் அவர்கள் அக்காலத்திலே நட்சத்திரங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பதில் கொடுக்கும் வகையில் அவர்களுடைய தொழிலே பேசுகிறார்கள் நட்சத்திரத்தை கண்டார்கள் சொன்னார்கள் இது என்னுடைய உங்களுடைய கருத்தின் புரகாரம் இது என்னுடைய ரப்பு என்று அவர்களுக்கு விளங்குவதற்காக சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் பல அந்த நட்சத்திரம் மறைந்தது நட்சத்திரம் மறைந்ததற்கு பின்னால் சொல்கிறார்கள் நான் மறையக்கூடியவர்களை விரும்ப மாட்டேன் மறையக்கூடியவர்கள் என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது சந்திரனை பார்க்கிறார்கள் இது என்னுடைய ரப்பு என்று பேசுகிறார்கள் அவர்களுக்கு விளங்குவதற்காக அதுவும் மறைகிறது சொல்கிறார்கள் என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டவில்லை என்றால் வழிகட்ட கூட்டத்தில் ஆகியிருப்பேன் என்னுடைய ரப்பா இருக்க முடியாது என் சமூகமே நீங்கள் வணங்கக்கூடிய இந்த அநியாயத்தை விட்டு நான் இருக்கிறேன் உலகத்தை ஆட்சி செய்த பூர்ணமாக மன்னர்களில் ஒருவர் தான் நூறுக்கு முன்னால் போகிறார்கள் இது உங்களுடைய வரவழைத்தான் ஒருவரை கொலை செய்தார் ஒருவரை ஊருக்கு போய் வாடு என்றான் ஒருவரை மௌத்தாக்கி இருக்கிறேன் அடுத்தவரை வாழ்வு கொடுத்திருக்கிறேன் நானும் உயிர்ப்பிப்பேன் நானும் மணிக்க செய்வேன் மடத்தனமாக பேசுகிறார் அவர்களுக்கு ஏழாத ஒரு அல்லா கிழக்கிலே இருந்து ஒவ்வொரு நாளும் அவன் சூரியனை எடுத்துக்கொண்டு மேற்கு பக்கம் கொண்டு வருகிறான் உன்னால் முடிந்தால் நீ அதை மேற்கிலே இருந்து எடுத்து வாங்க கபர் வரும்போது இருந்த அந்த வாய் அடைத்து போனதே அணியத்திற்கு நேர்மணி காட்ட மாட்டான் சகோதரிகளே பெரியார்களே இஸ்லாம் இவ்வளவு பெரும் தியாகங்களை செய்தார்கள் தன்னுடைய ஆரம்ப கால வயதிலே இதோடு மட்டுமல்ல எண்பத்தாறு வயது வரைக்கும் பிள்ளை இல்லாத இப்ராஹிம் அலைக்குடி இப்ராஹிம் அலி மக்கள் மத்தியிலே மடத்தனமாக அல்ல அறிவு பூர்வமான ஆதாரங்களை முன்வைத்து பேசி இப்ராஹிம் அலை இல்லாமல் சோதிக்கப்படுகிறார்கள் வயதிலே ஒரு பிள்ளை கிடைக்கிறது இப்ரா பிள்ளை நீங்கள் தந்தையினால் சோதனை கூட்டத்தினால் சோதனை மன்னரின் சோதனை பிள்ளை இல்லாத கிடைக்கிறது மனைவியையும் நீங்க அந்த பாலைவன மண்ணிலே ஒட்டுவிட்டு வரும்போது கேட்கிறார் இப்படி செய்ய சொன்னானா இவர் எதுவும் பேசவில்லை தலையினால் சைக்கினை செய்கிறார் அல்லாவுடைய கட்டளை தான் சொன்னார்கள் அந்த பெண்மணி இதன் நான் அப்படி என்றான் அல்லா எங்களை ஒரு நாளும் போனாக்க மாட்டான் இந்த தியாகத்தை அரை கண்ணிய கண்ணியம் பிள்ளையை விட்டதற்கு பின்னால் தண்ணீர் இல்லாமல் போனது அதற்கு பின்னால் தபா விலை ஏறுகிறார் மறுவா விலை ஏறுகிறார் ஏழு தரம் செங்கோற்றம் ஓடியதற்கு பின்னால் தங்கம் வெளிப்படுகிறது அந்த தபா மலைக்கும் கண்ணிய செய்தி மருவாவையும் கண்ணியப்படுத்திருக்கிறான் அந்த தண்ணீரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான் அந்த பெண்மணி ஓடிய எண்ணிக்கையையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான் அந்த பெண்மணி எதை பார்த்து ஓடினாலும் அந்த அந்த முறையையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி பெயர்தான் கண்ணியம் இரண்டு பெயர்தான் கண்ணியம் ஆட்சியில் இருக்கும் போதே ஆட்சி செய்யக்கூடிய மன்னரின் செயல்கள் இன்று மறைக்கப்படுகிறது புதைக்கப்படுகிறது ஆயிரத்தி தியாகம்லாக்கி தியாகம் என்றால் பெயர் தான் கண்ணியம் சோர்களே உயிரியார்களே அந்த பிள்ளையையும் அந்த மனைவியையும் விட்டுவிட்டு வெளியிலே வந்து துவார் செய்கிறார்கள் என் குடும்பத்தை நான் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் அங்கே அங்கே உதவி செய்ய யாரும் இல்லை மிகப்பெரிய தியாகம் செய்கிறார்கள் பிறந்த பிள்ளையை அல்லாவுக்காக எந்த ஒரு உடயமும் உதவியும் இல்லாத இடத்திலே விட்டுவிட்டு வந்து இப்ராஹிம் அடையலாம் இதை கேட்டார்கள் தெரிய நாம் புலியாவை கேட்போம் பின்னால் உலகத்தில் மிம்மதியை கேட்போம் இப்ராஹிம் அணை இஸ்லாம் கேட்கிறார்கள் என்னுடைய இந்த குடும்பத்தார்கள் ஆக்குவாயாக இதுதான் இப்ராஹிம் அலை உணர்வுகள் அல்லாவி அவர் கொண்ட தேவைகள் ஒன்று உலகத்தில் வளர்கிறது அந்த புள்ளை தந்தையை போல் ஓடித்திரி பருவம் வருகிறது இப்பொழுது ஒரு கனவு காண்கிறார்கள் பிள்ளையை அகுப்பதாக மகளிர் கூப்பத்தை சொல்கிறார்கள் அருமை மகனே நான் உன்னை அறுப்பதாக கணவிலே காண்கிறேன் நீ என்ன சொல்கிறாய் மகிந்தத்திலே மசூரா கட்டவில்லை மகனின் உணர்வை பார்க்கிறார் இவர் ஒரு சாலில் ஆனவர் ஆரம்ப அடைந்தவர்ாவுக்காக பிள்ளையை அந்த பாலைவன மண்ணிலே விட்டுவிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய தியாகியின் பிள்ளை மிகப்பெரிய தியாக பெண்மணியின் மகன் மகனுடைய உணர்வை பார்க்கிறார் மகன் சொல்கிறார் என் அருமை தந்தையே உங்களுக்கு எதை சொல்லப்படுகிறதோ உங்களுக்கு என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் கண்டுகொள்கிறீர்கள் சகோதரை இப்ராஹிம் அலை இஸ்லாம் மகனை அடைத்துக் கொண்டு வருகிறார் ஓடி ஆடி பருவம் பிள்ளை தலைகூழாக பிள்ளையின் முகம் குப்புறம் வழிபட்டார்கள் தியாகம் செய்ய தயாரானது மட்டுமல்ல தியாகத்திற்காக நடந்து வந்தது மட்டுமல்ல அறுத்தார்கள் அறுப்பதற்கு முரண் முரண் அறிவித்தல் வரவில்லை அழைக்கவில்லை அழுக்கிறார்கள் அழுக்கிறார்கள் அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றாமல் போய்விடுமோ என்ற பெயத்திலே மீண்டும் மீண்டும் அறுத்து அறுத்து போகிறார்கள் ஏழாமல் போகிறது I p அல்லா கொடி அழைத்து வருகிறது உண்மைப்படுத்த விட்டீர்கள் நல்லவர்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கூடி கொடுப்போம் சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறான் இது கடும் சோதனை பகிரந்தமான சோதனை என்று அல்லாஹ் எம் எமக்கு வழங்கப்படுகிறார் சின்ன சோதனை இல்ல தவறுகளே நாங்கள் வளர்த்த ஒரு ஆட்டை அறுப்பதற்கு எங்களுக்கு தைரியம் குறைய நீண்ட நாட்களாக கூட்டிக்கு போய் தலைகீழாக போட்டு கட்சியை வைத்ததோடு நிறுத்தல்ல போட்டு அறு அறுக்கிறார்கள் என்றால் இந்த தியாகத்துக்கு இந்த முன்மாதிரிக்கு எங்க நபியாக அல்லாஹுடைய சோழராக இப்ராமலை இருந்தார்கள் இதனால தான் அல்லா சொல்லுகிறான் உங்களுக்கு இவ்வளோ அவருடைய வாழ்விலும் அவர்களோடு இருந்தவர்களுடைய வாழ்விலும் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரிகள் இருக்கிறது என்ன முன்மாதிரி தெரியுமா அல்லாவுடைய கலாம் பாரு அநியாயமான வட்டிக்குள்ளே விழும்போது வட்டிக்குள்ளே விழும்போது பேங்கிலே லோன் எடுக்கும் போது சம்பாத்தியத்தை மேற்கொள்ளும் போது இப்ரா தன் நீண்ட நாட்களாக கிடைத்த பிள்ளையை அல்லாவுக்காக யோசித்து தன்னுடைய சோழரின் மூலமாக அல்லாஹ் தியாகத்துக்கு எமக்கு எமக்கு தியாகத்துக்கு வழிகாட்டல் செய்து தந்திருக்கிறான் சகோதரிகளை பெரியார்களே இப்ராஹிம் அணைக்கலாம் தியாகம்ள சொல்லில் பல சோதனைகளை பயந்து அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபட்டார்கள் என்று அல்லாஹு சொல்லிக் கொண்டிருக்கிறார் படியாக அந்த இப்ரா அவர்கள் தன்னுடைய மனைவியும் பாலைவன மண்ணிலே இருக்கும் போது இங்கேதான் இந்த பிள்ளையும் இந்த பிள்ளையின் தந்தையும் இந்த வீட்டை கட்டுவார்கள் மஜிதாகத்தான் இருக்கிறது அந்த ஊரு பானம் கூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து அது கண்ணியமான ஊராகத்தான் இருக்கிறது ஆனால் இப்ராஹிம் அடையாத்துடைய தியாகத்தினால் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தினான் ஒரு மனிதர் அசைவதாயிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்து வேண்டும் அல்லாஹுடைய நூற்றி இருபது ரஹ்மத்துகளும் இறங்கும் கூடா எந்த அளவுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் ஒரு தொடர்பு என்றால் கண்ணியமாக இருக்கிறது ஒரு நாளைக்கு நாயிரம் வடக்குகள் அங்கே நுழைகிறார்கள் வரைக்கும் அவர்கள் திருப்பி நுழைவதற்கு அவர்களுக்கு டேன் கிடைக்க மாட்டாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் அந்த அளவுக்கு உயர்ந்த கண்ணியமான பள்ளிவாசல் இந்த விடும் என்றும் நாங்கள் இன்று சமூகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவள நிலை என தெரியுமா எல்லோரும் தன்னைத்தான் ஆணி என்று இணைத்துக் கொண்டார்கள் இவர்களுக்கு என்ன தெரியும் நாளி விடயங்களை பாரமாக்கிக் கொள்வதை ஒரு உல ஒழுக்கம் இழந்த சமூகமாக நாம் இருக்கிறோம் அல்ல என்னையும் உங்களையும் மன்னிக்கிறேன் குர்வானையும்து எல்லோரும் ஏன் அனைவான நாங்கள் நீங்க பார்க்க வாட்டிங்களா ஆராய மாட்டீங்களா சிந்திக்க வாட்டீங்களா சகோதரிகளே ஒரு ஆண் மூன்று வகையில் இறக்கப்பட்டிருக்கிறது ஒன்று முதிகை மிகப்பெரிய உருவாகும் அநியாயம் <laughs> தகவல்களை பெரியார்களே விமாங்கள் பிரிவினையை வளர்க்கவில்லை என்பதை பிரிவினையை சொல்லி தண்டவல்ல வசனங்களையும் ஆராய்ச்சி செய்து பல இரவு வழக்கத்தில் ஈடுபட்டு பகலெல்லாம் நோக்கு பிடித்து சிரமப்பட்டு சட்டங்களை எமக்கு முன்னால் தொகுத்து தந்த அந்த மதுரவுகளுக்கு நாம் அந்த மதுரங்களை பிரிவினைக்கு காரணமான ஒரு அடையாளமாக அடையாளப்படுத்துவது என்பது ஒரு மடர்த்தனம் மதுரவு இமாம் போன்றவர்களை நாங்கள் குறை கூறினால் அறிமுகம்மாம் முஸ்லீம் போன்றிருக்கிறார்கள் நேரம் இந்த இம்மாவங்களுடைய கண்ணியத்தை பேசுவதென்றால் ஏற்றிருக்கிறது எங்கும் சண்டை ஏற்பட்டதில்லை மதுகவை புரியாதவர்கள் முறைகள் தெரியாதவர்கள் அறிவுத்துடன் புரியாதவர்கள் தான் அதை ஒரு பிரச்சனையாக்க பார்க்கிறார்கள் ஒரு ஆளும் அவரின் முழு உலகமும் நிரம்பி வழியும் செய்தார் ஒரு கால எங்களுக்கு சொல்லி தரப்பட்ட ஒழுக்கங்களை நாம் இன்று மீறியதினால் செய்யுங்கள் ஆராயலாம் ஆனால் சம்பவங்களை பார்க்கலாம் சட்டங்களை ஆராய போனால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்துவிடும் தகவல்களை முடியாத அடுத்த ஒரு முக்கியமான விடயம் தான் நாங்கள் இருக்கக்கூடிய துள்காட்டுடைய இந்த மாதம் அல்லாவுடத்தில் மிக முக்கியமான இரவுகள் ஆகும் சொன்னார்கள் மாமின் ஐயாவின் அவனும் சாலை ஐயா பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு நன்மை கூடையா அல்லாஹ் விரும்புகிறானா காலத்தில் செய்யக்கூடிய அவ மரியாதை கூட அல்லாஹை அதிகம் திரும்புகிறான் என்று சொன்னார்கள் ாரளோ அவர்களுக்கு இரவில் நின்று வணங்கிய நன்மை அவ்வளோ கொடுக்கிறான் இந்த அதே சிபுர போன்ற அறிவிலும் கடந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களை இந்த நாட்களில் பெய்யக்கூடிய ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு நோம்புதான் அரப்பாவுடைய நோம்பு கணிசல்லாவுடைய செல்லம் பெண்ணாக்கு முந்தைய அந்த இரவு அங்கே ஹஜாதிகள் அரபா தினத்தில் இருப்பார்கள் அந்த அந்த எங்களுடைய துறை கணக்குப்படி எங்களுடைய துறை கணக்குப்படி பெண் நாளைக்கு முதலண்டிய இரவு அரபா தினவாகும் மன்னிக்கும் என்று சொன்ன சொல்லில் இந்த காலங்களில் அதிகமாக தான் தர்மங்கள் கடற்காக்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அல்லா நல்ல மொழிகளை எதிர்பார்க்கிறான் ஏழைய காலங்களை விட மிக எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் தான் இந்த பத்து துறைகள் பத்து நாட்கள் என்பதை நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஒரு பழக்கம் தான் யாரும் இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள் அவர்கள் ஒரு விருந்தாளியை தேடி போகிறார்கள் யாரும் கிடைக்கவில்லை வீட்டுக்குள்ளே வருகிறார்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மனிதர் தீர்க்கிறார் கேட்கிறார்கள் என் அனுமதி இல்லாமல் என் வீட்டுக்குள் நீங்கள் எப்படி வந்தீர்கள் நான் இந்த வீட்டுக்குள்ளே இந்த வீட்டின் நீங்கள் யார் நான் மலத்தில் மவுத் ஏன் இப்ரா மலத்தில் மௌத் சொல்கிறார் என்னை அனுப்பியிருக்கிறார் அவனுடைய அடியார்களின் ஒரு அடியானை அல்லா தனது நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார் தன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அந்த நான் செய்தியைன்பி நீங்கள் என்று சொல்லி பாருங்கள் நீங்கள் எனக்கு அவர் இருக்கும் இடத்தை சொல்லி தந்தால் அவள் ஊர்களின் எல்லை பக்கமாக இருந்தாலும் ஊருடைய அவரோடு வாழ்க்கையை கழிப்பேன் வரை நான் அவரை மாட்டேன் அந்த அடியான் யாரென்று சொல்லுங்கள் என்று மனத்தில் மௌத்தை கேட்கிறார்கள் சொன்னா நீங்க அந்த அடையா நீங்கதான் அணா நீங்கதான் விமர்த்த கதன் நோக்கிய கலீலா என்னை என்னுடைய அப்பு தன்னுடைய நண்பனாக காரணம் என்ன இப்ராஹி அழைத்தார் அவர்களை கடையிலாக இந்த ஹரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேவம் செய்த விட அதை வளையத்தலாம் மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு நவியிடத்திலும் நான் இதற்கு தகுதி இல்லை நீங்கள் அங்கே போங்க என்று வருவார்கள் இவ்ராஹிஸ்லாத்தை பார்த்து சொல்வார்கள் அந்த ஏற்பட்டா சமூகம் கஷ்டப்படுகிறோம் எங்களுக்காக உங்களோட பேசுங்கள் إِبْرَاهِمْ عَلَيْهِ الزَّلَامِ سُلُّوَارِ كَرِيمِ إِنَّ رَبِّي قَدْ غَلِبَ الْيَوْمَ غَلَبَا கோபத்துடன் இருக்கிறான் இதற்கு முதலும் அவன் இப்படி கோபடவில்லை இதற்கு பிறரும் அவன் இப்படி கோபான் அப்படி ஒரு கோபமாக என் ரப்பு இருக்கிறான் கொஞ்ச கடவுக்கு தராத கடவாசி நான் என் வாழ்க்கையிலே மூன்று பொய்களை சொன்ன சிலை வழக்கத்துக்கு கூப்பிட்ட நேரம் நான் ஒரு நோயாளி என்றார்கள் யார் இதை உடைத்ததற்கு கேட்ட நேரம் இந்த பெரியவர் பெரிய சிறை நான் உடைத்திருக்கும் என்றார்கள் தன் மனைவியை அந்த மன்னன் கெடுக்க வந்த நேரம் என் சகோதரி என்றார்கள் அல்லாவுக்காக உலகத்திலே அல்லாஹு அந்த அடைந்த இப்ராஹிம் அடையாமத்திலே நடுக்கவும் திருக்கவும் என்றால் அல்லாஹு அல்லாவுக்கு முன்னால் பேச முடியாது என்றால் யானத்து யானத்து என்று தன்னை தான் என்றால் எங்களுடைய காலாசி என்ன என்பதை சிந்திக்க வேண்டும்வர்கள் உருவாக்கப்பட மாட்டார்கள் நோய்கள் உருவாகுவார்கள் குடிகாரிகள் உருவாகுவார்கள் கெட்டவர்கள் உருவாகுவார்கள் கொள்ளைக்காரர்கள் உருவாகுவார்கள் நடக்கும் பொறுப்பாக இருப்பாயாகிம் எங்களுடைய பெற்றோர்கள் உதவி செய்யும் கருவிகள் இல்லையா அவர்களுக்கு எங்களால் அவர் மீது இழக்கப்படுவயா அனைவரும் என்ற கனிவாடிகளின் உயிர்களை பிரித்தல் வாயாக